ओम सदाशिवस शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य गुरुपरंपरा ओम शंकर शंकरचार्यु संपरायन रुद्रभाषुन पुनः हुकार स्वतंत वैस्त मूर्ति व्याप्त नमः ओम ோயராமேதி மூதவிபாகம்தே திணாமூரி சேன்சுமா ேபி சமே பிஜா ஸிரே துஷு சூபி விஷேமேவா இோ விர்த गुरुभ्यो ஓரி வோகோ நமஹோ முதல் முண்டம் ரெண்டாவது கண்டம் செகண்ட் சாப் தியம் மந்திர கிமா கவய் திரேத்த சந்ததான तान यासरत नियतम सत्य कामशव पंथ सुकृत लोकेपनिष मुंटक उपनिष्ते इतना गुर व अंगिस् சிஷ்யன் வந்து சவுனகா ஓகே சவுனகா ஒரு கேள்வி கேட்கறதுதான் முழு உபனிஷத்து என்ன உபனிஷத்து என்ன கேக்குறான் கஷ்மின் பகவோ விக்னாதே சர்வமிதம் விக்னாதம் பவதி எதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னோ அனைத்தையும் அறிந்ததுக்கு சமமாகும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறான் ஓகே அப்போ எது ஒண்ணு குறையிருக்கிறதோ அது சம்சாரம் குறைதான் சம்சாரம் நிறைவு வந்து மோட்சம் ஓகே நான் எதை தெரிஞ்சா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நிறைவாயிடமோ மோட்சம் அடையமோ அதை சொல்லணும் தெரிஞ்சுக்கிறது எது பிரம்மன் பிரம்மன் தெரிஞ்சுட்டா மோட்சம் இது அதுக்கு ஒரு பிரக்ரியா இங்க பண்ணிடும் வழிமுறை என்ன டெக்னிக்னா காரண காரியவாதம் இங்க நம்ம எடுத்துட்டு இருக்கிறது காரிய காரண காரியவாதம் ஒரு காரியம் எஃபெக்ட் இருந்ததுன்னா அது காரணம் இருந்தாகணும் அப்படின்ற வாதத்துல நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வரோம் ஓகே அப்போ இதுல வந்து குரு என்ன பண்ணார் ரெண்டு வித்யா இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ஒண்ணு வந்து பராவித்யா இன்னொன்னு அபராவித்யா ஓகே அபராபித்யா அபராவித்யான்றது நம்மளுடைய செக்குலர் சயின்ஸ் நம்ம நம்ம படிச்சுட்டு இருக்க ஸ்கூல் காலேஜஸ் என்ன பண்றோம் போஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் ஆல் கிராஜுவேட்ஸ் எல்லாம் எவ்ரிதிங் அதெல்லாம் அபராவித்யா Secular Science அது தவிர இங்க என்ன சொல்லிட்டார் குரு நான்கு வேதம் கூட அபராவித்யாதான் அதனுடைய சட் அங்கானி இருக்கிறது அதுவும் அபராவித்தியான் மீதி என்னதான் இருக்கிறது எது பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுமோ அதுக்கு பேரு பிரம் மோம் மோட்சத்தை அடையறதுக்கு பயன்படக்கூடியது எதுவோ அந்த ஞானம் பராவித்யா அப்போ உபனிஷத்தே நமக்கு பராவித்தியாகிறது ஏன்னா அதுதான் நம்மளை லீட் பண்ணிட்டு மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்கான லீட் பண்றது அதனால உபனிஷத்து வந்து பராவித்யா உபனிஷத்து வேதாந்தத்தை தவிர மற்றது எது எது இருக்கிறதோ அத்தனையும் அபராவித்யா அபராவித்யா லீட் டு பராவித்யா டுது இன்னைக்கு ஒருத்தர் வந்து resign பண்ணிட்டார் எல்லாத்தையும் multi-millionaire பல கோடி அதிபதி மல்டி குரோர்ஸ் மில்லினர் இதுல எனக்கு சுகம் இல்லை ஐ எம் trouble இல்லையா எனக்கு அதுல சுகம் இல்லை அப்படி சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு காமிய கர்மாந்து நிஷ்கா கர்மாவுக்கு உலக பிரபலமான பெரியவர் இதுதான் உபனிஷத்தை சொல்றது அதனாலதான் சம்பாதிக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு போய் அதை வித்ராயல் பண்ணும் இல்லாம வித்ராயல் பண்ணும் இப்ப அவன் விட்டது மைண்ட்ல ஒரு இருக்கம் இருக்கு அதனால விட்டான் நான் சொல்றது சாஸ்திர சொல்றது நீ சந்தோஷமா அதுல இருந்து வித்ராயல் பண்ணணும் இதுக்கால் வான பிரஸ்தான் சந்யாசம் ஏன்னா இவர் அபராவித்யா லீட்டு சம்சாரம் பராவித்யா லீட்டு மோக்ஷம் இங்க பரா வித்யா என் வேற எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலே சம்சாரம் புரியுது ஏன்னா அதனுடைய சொரூபம் அப்படி இருக்கிறது அப்போ இங்க என்ன சொல்றாங்க சம்சாரமும் அனாதி வர் மோட்சம் பிரம்மணும் அனாதி ரெண்டும் எப்ப தோண்டினது சொல்ல முடியாது ஆதி கிடையாது ஓகே ஆனா அப்போ எது ஒண்ணு அனாதியோ தோற்றம் இல்லையோ அதற்கு முடிவு கிடையாது லாஜிக் எது ஒண்ணு ஆரம்பம் இல்லையோ அதுக்கு முடிவு எது ஒன்று ஆரம்பமோ கண்டிப்பா முடிவு உண்டு அப்போ சம்சாரம் என்ிங் சம்சாரம் முடிவுக்கு வந்தான் மோட்சம் ஆகிறது இல்லையா அப்போ சம்சாரம் முடிஞ்சா மோட்சம் ஆரம்பமாச்சுன்னா அப்ப மோட்சத்தோட கதி என்ன ஆகும் ஒரு காலத்தில் முடிஞ்சிடும் கரெக்டா அப்போ என்ன குழப்பமா இருக்கிறது அப்ப மோட்சம்ன்றது ஆல்ரெடி இருந்திருக்கணும் அது எனக்கு தெரியாம இருந்திருக்கணும் ஓகே அப்ப அந்த அஜானம் தான் சம்சாரம் ஓகே அந்த சம்சாரம் நீங்கிறது ஞானம் தெரிஞ்சுருத்துனா இவர் மோக்ஷே இது ரெண்டும் அனாதினா சம்சார அந்த மோக்ஷ அனந்தா ஓகே அபராவிஷயம் இருக்கு பராவிஷயம் வந்து பிரம்மன் அண்ட் மோக்ஷா அபராவித்யா விஷயம் வந்து கர்த்தா கர்மா கரணம் கர்த்தா கர்மா கரணம் யார் செய்யணும் எந்த கர்மா செய்யணும் எப்படிப்பட்ட கர்மா செய்யணும் எதனால செய்யணும் இப்படி எல்லாம் பல விதமான உண்டு விபாகம் உண்டு அதனால அது சம்சாரம் மோட்சித்யா விஷயம் வந்து சம்சாரம் சம்சாரம் அனாதினா அந்த அதுக்கு முடிவு உண்டு ஆனால் மோக்ஷம் அனாதி அனந்த அதுக்கு முடிவு கிடையாது அப்போ ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாதுன்னா எப்பொழுதும் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு மோக்ஷம் அப்ப மோக்ஷனா என்ன அர்த்தம் வருது இதுல இருந்து நித்யா சாஸ்வதா பர்மனண்ட் பர்மனன்ட் மீதி எல்லாமே இம்பர்மனண்ட் அப்போ மோக்ஷா மீன்ஸ் அமிர்தகம் அமிர்த என்ன ஆனந்த ஸ்வரூபா மோக்ஷா ஆனந்த ஸ்வரூபா அஜரகா அஜரகன அதுக்கு வயோதிகம் கிடையாது மோக்ஷத்துக்கு வயோதிகம் கிடையாது மோக்ஷாம் அபயகா அதுக்கு பயம் கிடையாது பயம் ஃபியர் கிடையாது மோக்ஷா நித்தியகா எப்பொழுதும் இருக்கிறது சாஸ்வதம் மோக்ஷா சுத்தகா சுத்தகணன ஃப்ரீடம் ஃப்ரம் பாப புண்ணியம் கிடையாது பாபமும் கிடையாது அதனால பெறப்பெறப்பு கிடையாது மோட்சகா பிரசன்னதா அது எப்பயுமே புதுமையானது அதுக்கு பழமை கிடையாது மோட்சகா அது பரமானந்தா நித்தியானந்தா சாஸ்வாதானந்தா பூர்ணகா மோட்சகா பூர்ணா மோட்சா அத்வயா மோட்சகா அனந்த மோட்சா ஆனந்தா இதெல்லாம் சொல்றீங்க எதுக்கு சொல்றோம்னா இவர் இவர் ஆனந்த சுரப்பு ரியலி ஐம் ஆனந்த சுரப்பு இவர் அஜராக உண்மையிலே எனக்கு வயோது கிடையாதா உண்மை வயோது கிடையாது அதுதான் மோக்ஷவா ஆமா அபயா பயம் கிடையாது நோயர் ரியலி நோ ஃபியர் நோ டெத் ரியல் நோ டெத் ஓ அவன் சுத்தக புண்ணியம் கிடையாது பாப்பம் கிடையாது கிடையாது எனக்கு ரியலி ரியலி கொடுங்க அந்த மோக்ஷம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன் நான் பாத்துக்கிறேன் இது எதுக்கு சொல்றோம்னா ருச்சி உத்னார்த்தம் ருச்சி உத் பாதனார்த்தம்னா இங்க நீங்க இது இந்த இதுக்கு போனீங்களா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்க அங்க ஒரு மாமா இருப்பாரு பாண்டிப்பார் போனீங்கன்னா அவர் வந்து வெளியில நின்று இருப்பாரு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு இது ஃப்ரெஷ் இது புதுசு இது நேற்றுக்கு தான் கண்டுபிடிச்ச ஸ்வீட்டு அப்படிலாம் ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட்டே இருப்பாரு அவர் சொல்லிட்டே கொடுத்துட்டு இருப்பாரு நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையோ தெரியல இது போவோம் அது பேக் எப்படி மாட்டீங்க நன்றி கிலோ ருச்சி உட்பதனார்த்தம் ருச்சி கொடுத்து மோட்டிவேஷன் பண்றது உனக்கு மோக்ஷால எப்ப ருச்சி வரும் இதெல்லாம் சொன்னா ருச்சி வரும் அப்படிப்பட்ட மோட்சம் இருக்கான் ஓ ஆனந்தான் மோக்ஷத்திற்கு அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கிறது அது என்ன துக்க ஸ்வரூபம் சம்சாரம் சம்சாரம் துக்க சுரூபம் சோகம் ப்ராப்ளம் பயம் எப்பவுமே எது நடக்கும் ஒரு போன் கால் வந்ததுன்னா அந்த கால் என்ன வருமோ என்ன வருமோ என்ன ஆகுமோ அன்பிரடிக்டபிள் லைஃப் சம்சாரம் வீட்டில் இருக்கிறது ஹஸ்பண்டோட அந்த சிஸ்டர் வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா ஒரு டென்ஷன் சம்சாரம் சம்சாரம் மதரன்லாம் சம்சாரம் ஒண்ணுமே வேண்டாம் ரொம்ப ஓங்கி சிக்ஷான்சாரம் நத்திங் வரை ஆட்டோல போன சம்சாரம் ஓகே அந்த பெட்ரோல் இப்போ பந்த் ஆயிடுத்து எல்லா பெட்ரோல் பங்க்லையும் நிறுத்திட்டான் சம்சாரம் டே டு லைஃப் சம்சாரம் இப்ப இங்க வரும்போதே எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் சம்சாரம் ஓகே யுவர் லைஃப்சாரம் ஒரு பக்கம்சாரம் துக்க ஸ்வரூபம் இன்னொரு பக்கம் ஆனந்த ஸ்வரூபம் உனக்கு எது வேணும் இப்படி கேக்குறது சாஸ்திர கேட்கறது உனக்கு துக்க சுவரூபம் வேணுமா ஆனந்த ஸ்வரூபம் வேணுமா கமான் அபராவித்தியா வேணும் அபராவி எது இன்டலெக்ட் பர்சன் இன்டலெக்ட் பர்சன் ஆனந்த ஸ்வரூபம் இருக்கு அதுதான் வேணும் அப்ப அந்த பராவித்யா எப்படிப்பட்ட பராவித்யாது அத்ரேயம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் எங்க கேட்ட மாதிரி இருக்கோ அதுதான் பராவித்யா பராவித்யாவோட டெபினேஷன் அந்த பராவித்யா எப்படிப்பட்டதுன்னா ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே இதே முண்டு உபநிஷத்தில் வருது இது ஞானம் என்ற அக்னி அனைத்து கருமங்களையும் அது பஸ்பமாக்கி விடுகிறது நமக்கு மிச்சம் சொச்சும் இல்லாம நம்ம அக்கௌண்ட கிளியர் பண்றது கிளாரிட்டி கொடுக்கிறது முடிச்சிகள் அஜானத்தெல்லாம் இந்த ஞானத்தினால தூக்கி எறியப்படுகிறது சோக்கம் தரத்தி ஆத்மவித்து நீ உன்னை தெரிஞ்ச எல்லா விதமான சோகமும் கடந்து விடலாம் அப்படி ஒரு கேரண்டி இங்க கொடுக்குற அதுதான் அதுக்கு பேர் தான் பராவித்யா பராவித்யா அப்போ சரி ஓகே இப்போ வேதம் ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கு வேத பூர்வம் வேதாந்தம் இப்ப நம்ம படிச்சுன்றது உபனிஷத்து வேதாந்தம் வேதாந்தம் இப்ப நீ ஒண்ணு படிச்சுட்டு இருந்தா நீ வந்து இப்ப வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுன்னா கெமிஸ்ட்ரிக்கு உனக்கு என்ன வேலை அங்க இல்லையா கெமிஸ்ட்ரிக்கு அங்க என்ன வேலை கெமிஸ்ட்ரி லேபரேட்டரிக்கு கூப்பிட்டு போறான்னு வச்சுக்கோ நான் எடுத்துக்க சப்ஜெக்ட் மேட்டர் வேற ஏதோ கொஞ்சம் ரிலேட்டிவா மேத்ஸ் பிசிக்ஸ் கூட கூட்டிட்டு போலாம் கெமிஸ்ட்ரி அதுக்கு கூட்டிட்டு போவானே சம்பந்தம் இல்லாம இல்லையா இல்லையா அப்போ உன் சப்ஜெக்ட் என்ன உபனிஷத்து வேதாந்தம் எங்க சப்ஜெக்ட் பத்தி நீ ஏன் பேசுற வேதபூர்வத்தை பத்தி இப்ப அடுத்த மந்திரத்துல இருந்து முதல் மந்திரம் என்ன இருக்கிறது வேதபூர்வம் அபராவித்தியா பத்தி பேசுறீங்க பராவித்தியை பத்தி அப்படியே குரு இவன் கேட்டது பராவித்தியா தான் கேட்டான் குருவும் பராவித்திய தான் சொல்லணும் அபராவித்யா இதுக்கு சொல்லணும் இல்ல ஏன் சொல்லணும் அனாவசியமா இந்த ஒரு சாப்டர் மாத்திரம் ஒரு கண்ட மாத்திரம் அபராவித்யா உள்ள நுழைக்கிறது இடைச்சேரிகள் மாதிரி இருக்குது முழு உபநிஷத்து நீங்க காண்டமும் எல்லா செக்ஷனும் பராவித்திய பத்தி பேசறது இது நடுவில் என்னத்துக்கு அனாவசியமா எதுக்கு அனாவசியமா அனாவசியமா வேதப்பூர்வம் அனாவசியமா வேத பூர்வம் மூணு எக்ஸசைஸ் கொடுக்கிறது உனக்கு இகலோக பலனை கொடுக்கிறது பரலோக பலனை கொடுக்கிறது வேதபூர்வம் அதுக்கப்புறம் வந்து இந்த இகலோக பலனும் பரலோக பலனும் அனித்யம்னு புரிஞ்சு கொஞ்சம் புத்தி வந்துருத்தோன்னா அதுல இருந்து அதே வேதபூர்வம் நமக்கு உபயோகமா இருக்கிறது சித்த சுத்தி பண்றதுக்கு அதே கர்மா நமக்கு பயன்படும் போன வாரம் பேசினோம் இதே கர்மாவை போய் பிரேயர் பண்றது எப்படி சந்தியாவதனம் பண்றது எப்படி அதெல்லாம் எப்படி பண்ணினா நமக்கு இந்த இடத்துக்கு வர முடியும் வேதாந்தத்துக்கு வர முடியும் அப்படின்னு வேதப்பூர்வத்தினுடைய பகுதியில் பார்த்தோம் சரி அது வேதபூர்வத்தில் இருக்கட்டும் உபநிஷத்தையே அபராவித்தியா சொல்லணும் இது வேதபூர்வத்தினுடைய கான்செப்டா சொல்றீங்க அது புரியுது அது நாங்க செய்யறோம் இந்த உபநிஷத்துக்குள்ள இந்த வேதத்தினுடைய அபராவித்தியா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அதுக்கு உபநிஷத்தை ஆன்சர் சொல்றது பரீட்சலோகான் இது பிராமணி வருது பன்னெண்டாவது மந்திரத்தில் வருது பின்னாடி இன்னொரு சோப் தேய்ப்பான் தேய்ச்சி வேர்த்து இந்த மாதிரி சோப்பு அவசியமா அவசியமா இதுமச்சிதான் பிராமண இருக்கிறது நம்ம வந்து செக்லர் சயின்ஸ் விட்டுட்டோம் ஏன்னா உங்க அனுபவத்திலே பெல் கேட் சொல்லிட்டாரு சாப்ட்வேர்ல போய் போய் உலகம் முழுக நான் அசத்தினாலும் இனிமே வந்து நிஷ்காமிய கர்மா சாரிட்டி பண்ணிட்டு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ண போறேன் டிக்ளேர் பண்ணிட்டேன் இனிமே பணம் சம்பாதிக்க போறதில்லை அந்த எண்பது வயசான ஆரோக்கிய பால் வாங்க போறதில்லை இது நான் சொல்ற இடியம் தான் புரிஞ்சு வித்ராயில் பண்ணிட்டா அதனால செக்யூலர் உங்களுக்கு அப்புறம் என்ன சொல்றது அந்த வேத கர்மா ரெண்டு விதமான கர்மா கொடுக்கிறது ஒன்னு வந்து கர்மா இன்னொன்னு மானசீக கர்மா காய்க கர்மா ஓகே மானசிக கர்மா உபாசனா த பூர்வத்தை ரெண்டு பகுதியா பண்ணலாம் ஒண்ணு கர்மா இன்னொன்னு உபாசனா கர்மா பண்றதுனால சில பயன் உபாசன அதையே மெடிட்டேஷனோட விஷ்ணு சகசிரம வாய்க்கமா சொன்னா வாயில படபடம் சொன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு அதையே மானசிகமா மெடிட்டேஷனோட பண்ணினா இன்னும் பலன் பலன் கூட அதையே தியானமா பண்ணினா பலன் கூட அது போல ரெண்டு விதமான கர்மா இருக்கிறது கர்மா அண்ட் உபாசனா அந்த லோகான் கர்மச்சிதான் கர்மச்சி தான் இருக்கிற கர்மாவை பரீட்சைய பரீட்சை பண்ணிப்பாரு பரீட்சை பண்ணிப்பாரு பரீட்சை பண்ணி பார்க்கணும் பண்ணிப்பாரு விசாரம் பண்ணிப்பாரு விசாரம் பண்ணி பார்த்ததுனால தான் இப்ப வந்து பில்கைட் அதை விட்டுட்டு வெளியில வந்திருக்கான் தெரியல இது அனித்யம் தெரிஞ்சு அனித்யம் தெரிஞ்ச அனுபவம் தெரியறதுக்கு தான் சாஸ்திரம் வேணும் ஓகே அப்போ பரிக்ஷ லோகான் கர்மச்சிதான் இப்படி அதை அனலைசிஸ் பண்ணினா நிர்வேதமாயா நிர்வேதம் வைராக்கியம் வரும் மைக்ரோஸ்கோப் சம்பாரிக்கிற பணத்துல வைராகியம் வரும் அவன் யாரு பிராமணா அவன் தான் பிராமணா பிராமணனாக வைஸ் மேன் விவேகி டிஸ்கிரிமினேட்டன் அப்போ இத அனலைசிஸ் பண்ணினா இதுல தெரியும் அப்போ இதே பகவான் கிருஷ்ணா கீதையில் சொல்ற என்ன சொல்ற அநீத்தியம் அசோகம் இத்தம் லோகே இத்தம் லோகே இந்த லோகம் எப்படிப்பட்டது அசுகம் அனித்தியம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அது பர்மனண்ட் கிடையாது சரி இருக்கிற வரைக்கும் சுகமா இருக்கா என்னென்னோ ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது சோ இதனால இத வந்து கம் டு உபனிஷத் ஓகே மெதுவா இது குளரவான் பண்ண அப்படி சொல்றது அப்போ அபராவி யாவுக்கு கூட்டிட்டு வாஸ்ட் மந்திர என்ன சொல்றது எல்லா விதமான கர்மத்தையும் சொல்ல போறது இல்ல வேதபூர்வத்தில் முடியாது அதுக்கு ஐடியா இல்ல ஒரு சாம்பிள் எடுத்து அதற்கான சொல்றேன் கருமானி எந்த கர்மம் இது ி கர்மான சந்ததானி கர்மாணி சோ இந்த கர்மத்தினுடைய கூட்டம் எப்படிப்பட்டிருக்கு பகுதா பகுதானா அநேக விதமான கர்மம் இருக்கிறது அத்தனை ரிச்சுவல்ஸும் கர்மா மீன்ஸ் ரிச்சுவல்ஸ் ஓகே இங்க கர்மா மீன்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆல் தாக்ஜம் யஜ்ஜத்து மூலியமா நம்முடைய கர்மங்கள்லாம் செய்ய செயல்பட்டு ஓகே பழைய காலத்துல சோ அந்த கர்மங்கள் பகுதான் அநேகமா இருக்கிறது அது எது பேஸ் பண்ணினது திரேதாயாம் திரேதாயாம் திரேதாயாம் த்ரீ சமூகம் மூன்று விதமான சமூக கூட்டத்தை சேர்ந்தது குரூப் என் மூணு குரூப் சேர்ந்தது எப்படிப்பட்ட குரூப் அது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் திரேதேயாம் சரீரத் திரயம் அவஸ்தா திரயம் அது போல திரேதாயாம் து மூணு வித கூட்டம் அப்ப ஒண்ணு மிஸ்ஸிங் இருக்கிறது என்ன அதர்வன வேதத்தை விட்டுட்டீங்கள எடுத்துக்க மாட்டாங்க சாமவேதம் இந்த பண்டித என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் ஓகே யஜுர்வேத பண்டித வந்து அத்வர்யூ அத்வர் சாமத்தை குறிக்கிறது சாதாரணமா திரிவேதா அப்படி சொல்றது சொல்றது அப்ப பகூதா அநேகதான் வெரைட்டிஸ் விதவிதமான கருமங்கள்லாம் இருக்கிறது புத்திர காமஸ்டீ காரி ஸ்டி கருமா அக்னிஹோத்திர கர்மா பலவிதமான கர்மங்கள்லாம் இருக்கிறது ரிச்சுவல்ஸ் எல்லாம் அநேக கர்மாங்கள்லாம் எங்க இருக்கிறது மந்திரேஷு கர்மானி வேத பூர்வமான வேதத்தினுடைய பூர்வ பாகத்தினுடைய மந்திரங்கள் வேதத்தினுடைய பூர்வ பாகத்துல மந்திரங்கள் இருக்கேன் மந்திரேஷு கவயவகா கவயகன்னா யாரு இதெல்லாம் கண்டுபிடித்த ரிஷிகள் இந்த மூன்று வேதத்துக்கும் ரிச்சுவல்ஸினுடைய மந்திரத்தெல்லாம் கொடுத்தது யாருன்னா ரிஷிஸ் பண்றது பண்றது ரிஷி ஓகே அப்போ கவைய தீர்க்க தரிசி கவையா மீன்ஸ் தீர்க்க தரிசி முக்காலத்தையும் தெரிஞ்சவர் யாரோ அவர் தீர்க்க தரிசி சர்வஜா அது கவி அந்த கவி யாரு ஈஸ்வரா ஈஸ்வரனுக்கு பேரு கவி ஓகே சாதாரண லாங்குவேஜ்ல சொன்ன கவிஞர் கவி ஓகே இப்ப இருக்கிற வைரமுத்து கவிஞர் தான் அவருக்கு முன்னாடி உள்ள ஆஸ்தான கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் தான் பகவான கவிஞர் தான் புயட்டு ஏற்றுகிறவர்கள் கவிஞர் அப்படி சொல்ல ஆனா இங்க யாரு கவி அப்படின்னா கர்ம திருஷ்டா தர்ம திருஷ்டா மந்திர திருஷ்டாக மந்திரத்தை தன்னுடைய சுத்தமான மனசிலிருந்து கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் இந்த திருஷ்டா பஷ்யன் அபஷ்யன் இங்க கர்த்தா இந்த வர்பு இம்பார்டண்ட் இவர்கள் மந்திரத்தை உருவாக்கினவர்கள் கர்த்தா கிடையாது மந்திர திருஷ்டா அதனால என்ன சொல்றது யானி கர்மானி தானி சந்ததானி கவையகா அபஸ்யன் இவர்கள் பார்த்தவர்கள் மந்திர திரேஷே மந்திர மந்திரேஷு கவையாக யானி கர்மானி தானி சந்ததானி இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர்கள் மூன்று வேதத்திலிருந்து கொடுத்தவர்கள் அந்த மந்திரத்தில் என்ன சொல்றது ததே தத் சத்தியம் ததே தத் சத்தியம் இந்த சத்தியம் போன மந்திரத்தில் போன கண்டத்துல நம்ம என்ன பண்ணோம் பஞ்சபூதத்தை குறிச்சோ சத்தியம் சத்தியம்னா ட்ரூத் ஒரு வார்த்தைகள் அப்ப ஒரு சத்தியத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது இது சமஸ்கிருத்துல இருக்க சிறப்பும் அதுதான் தோஷமும் அதுதான் அதனாலதான் ப்ராப்ளம் நான் இப்படி சொல்ல வரேன் நீ அப்படி சொல்ல வரேன் அப்படி இந்த சொற்களை வச்சு விளையாடலாம் ஓகே அப்போ மொத்தத்துடைய ஐடியா புரிஞ்சுண்டு அதுல அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஓகே நடுவுல புரிஞ்சுன்னா வேற மாதிரி ததே தத் சத்தியம் இது சத்தியம் ஏன் சத்தியம் இது கண்டிப்பா பலன் கொடுக்கும் கர்மா எனி கர்மா பலன் கொடுக்கும் இன்னைக்கு சேர் பில்கேடு பில்கேடு கோட்டிஸ்வரன் நினைச்சா கர்மம் அடைஞ்சான் நினைக்கிறீங்களோ அதை கர்மத்து மூலயமா அடையலாம் அதனால சத்யம் ஏகாந்த புருஷார்த்த சாதனத்துவ சாதனம் சாத்தியத்தை அடைக்கிறதுக்கான சாதனம் இந்த கர்ம கர்ம பலம் சத்தியமுச்சதே ஏன்னா அவசியம் பாவித்தான் இது கண்டிப்பா பலனை கொடுத்தாகும் கொடுக்கும் எனி கர்மா பலன் கொடுக்காம இருக்காது நீங்க ஒரு கர்மா பண்ணிட்டு பலன் பலன் கண்டிப்பா கிடைக்கும் கர்மாவில் பலன் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே என்ன மாதிரி பலன் நீங்க செய்யக்கூடிய செயலை பொறுத்திருக்கிறது ஓகே அது புண்ணியமா கொடுக்கும் பாபமா கிடைக்கும் இல்ல நான் நிஷ்காமிய கர்மா அப்பையும் ஒரு பலன் கொடுக்கும் அது சித்த சுத்தி கொடுக்கும் ஓகே அப்போ இங்க என்ன சொல்றாரு ததே தத் சத்தியம் தது கர்மா அந்த கர்மா சத்தியம் கர்ம பலத்தை கொடுக்கக்கூடியது ஆக இங்க என்ன சொல்றாரு அந்த கர்ம பலத்தை கொடுக்குறவங்க எப்படி செய்யணும் நியத்தம் ஆசரத நித்திய கர்மாவை ஒழுங்கா முறையா செய்யணும் யாரு சத்திய காமாக சமாக இங்க சயன்றே கர்ம பலன் குறிக்கிறது கர்ம ஆசை கொண்டவர்கள் காமியமா செய்யக்கூடியவர்கள் காமாக ஆசை உடையவர்கள் யாரோ அவர்கள் எப்படி செய்யணும் நீத்தம் ஆசரத்த நியத்தம் ஆசரத்த ஓகே அது எப்படி செய்யணும் நீத்தம் ஆசரத்தை சுக்ருத்திய லோக்கேகே சு அப்படின்னா கர்மா ஓகே லோகேன பலம் ஒரு ஒரு இடத்துல அந்த வார்த்தைய சரியா அர்த்தம் புரிஞ்சுக்கணும் வேற மாதிரி இருக்கும் இங்க லோகேன பலம் கர்ம பலம் ஏஷவஹா ஏஷவஹா பந்த் பந்தா பந்தன மார்க்கம் வக உங்களுக்கு யாருக்கு சத்திய இந்த பலனில் அக்கறை உடையவர்கள் சகாம கார்மியம் உடையவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பலன் அடையணும் அப்படி யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் சுகிருத்த லோகேக பலனின் அர்க்கம் உடையவர்கள் மார்க்கத்தில் தாராளமாக செல்லுங்கள் உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படி உபனிஷத்தை உங்களுக்கு சிக்னல் காட்டுறது எல்லாரும் நாளையிலிருந்து கர்மாவை நல்லா பண்ணுங்க இது பந்தா மார்கம் காட்டப்பட்டிருக்கிறது ஓகே அந்த மார்க்கத்துல நீங்க போங்க சுக்ருத்திய லோகாக சத்திய காமாக ஏஷவாக பந்தாக சுக்ருத்திய லோகே அப்படி என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த கர்மங்களா செஞ்சு உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஓகே சரி சில மெடிசன் கொடுத்தா நமக்கு வந்து கியூர் ஆகிறது அதே மெடிசன் சில பேருக்கு என்ன ஆயிடுறது உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடுறது இப்ப மெடிசன்ல ப்ராப்ளம் இல்லை ஓகே அப்போ நமக்கு சில மெடிசன் ஒத்துக்கிறது சில மெடிசன் ஒத்துக்க மாட்டுறது கரெக்டா அப்ப இந்த கர்மா மெடிசன் நமக்கு ஆரம்பத்தில் ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறது அப்புறம் நமக்கு சென்சிட்டிவ் ஆக ஆக அதாவது விவேகம் வர வர ஓஹோ விடு விடு புரிய ஆரம்பிச்சுடுத்து என்ன புரிய ஆரம்பிச்சுடுத்து இதுல வந்து இந்த கர்மா இருக்கல் ரிச்சுவல்ஸ் அறகுறையா செஞ்சா பலன் கிடைக்காது மந்திரத்தை தப்பா சொன்னா ரிவர்ஸ் ஆயிடும் டயத்துக்கு காலத்துக்கு தகுந்தா பல செய்யலன்னா பலனே கிடைக்காது ஓகே அப்புறம் நிறைய கண்டிஷன் எல்லாம் இருக்கிறது நிபந்தனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது என்ன கரெக்டா சொல்ற என்ன இருக்கிறதோ அப்படி சொல்லும் இப்ப நீங்க இதுக்கு அமெரிக்காவுக்கு போறீங்க படிக்கிறதுக்கோங்க போறதுக்கோ வேலைக்கு போறீங்க ஒரே ஒரு இனிஷியல் நான் தானே வரேன் அனுப்பிடுவோம் பேப்பரை எல்லாம் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின் அப்போ சாதாரண விஷயத்துக்க இருக்கிறது அந்த பலன் வந்து ரிச்சுவல்ஸ் நமக்கு ரிவர்ஸ் ஆவ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போ இதனுடைய எண்டு என்ன ஆயிடுறது சம்சாரத்தை கொடுக்குறது கர்மா கடைசியில எண்டு என்ன சம்சாரம் கொடுக்குறது எப்படி தெரியுது எல்லாருடைய அனுபவம் இருக்கிறது யாரெல்லாம் கம்ப்ளீட் கொஞ்சம் இருக்காங்களோ என்னப்பா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா கம்ப்ளீட் அப்போ அது இருக்க அப்ப இப்ப இப்பவே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமா வரலாம் ஆனா இவர் எலிஜிபிள் கிடையாது நீ என்ன செய்ய சொல்றீங்க அங்கேயும் போக முடியல இங்கேயும் இருக்க முடியல திரிசங்க மாதிரி இருக்க இந்த மீடியேட்டர் அந்த கருமாவை பயன்படுத்திக்கும் சித்த சுத்திக்கு பயன்படுத்திட்டு இவர் கம் டு மோட்ச சாஸ்திரத்துக்கு வாங்க ஓகே சரி அப்போ இந்த இதற்கு பலன் கொடுக்குறதுக்கு இந்த மோக்ஷாக்கு வர்றதுக்கு இந்த சம்சாரத்தினுடைய ஐடியா தெரிய தெரியத்தான் பட படத்தான் ஓஹோ ஓஹோ அங்க போகணும் போல இருக்கிறது அங்க போகணும் போல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வித்ரா அனுமானத்துல நம்ம அனுபவத்துல அனுமானமும் போறோம் ஆனா அனுமானம் மாத்திர போராது அனுபவம் கொஞ்சம் வரணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்தா போறோம் அதனால இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ரிச்சுவல்ஸ் என்ன உங்களுக்கு சொல்றேன் உபநிஷத்து பண்றதுக்காக சொல்லப்படுறதுல அத ஒரு கிக் கொடுக்கப்படுறது அதுக்கப்புறம் இதுல இருந்து என்னெல்லாம் தோஷம் இருக்கு பாரு இந்த சிகரெட் மாதிரி கிடையாது சிகரெட் என்ன பண்ணுவான் ஒவ்வொரு பஃ அறு பெரியட்ட போடுவான் குட்டி எழுத்துல ஒண்ணு போடுவான் கண்ணுல தெரியாது என்னது என்ஜாய் பண்ணு ஆனா இது அனைத்தியம் வா கம் டு வெளியில வா அப்படின்னு சொல்றது புரியுது அதனால செகண்ட் மந்த் படிக்கல செகண்ட்ல என்ன சொல்றாரு உபநிஷத்து यदा समिते சமித்தே அவனே தா ஜரேண ஆகுதி பிரித்த ओके से இப்போ கர்மா என்னென்ன கர்மா இருக்கிறது அப்படின்னா பழைய காலத்தில் வந்து இந்த கர்மா வெரி வெரி பாப்புலரா இருந்திருக்கு அந்த என்ன கர்மா அக்னிஹோத்திர கர்மா அக்னிகோத்திர கர்மா சாதாரணமா எல்லார் வீட்லையும் அக்னிஹோத்திரம் இருக்கும் ஓகே அக்னிஹோத்திர கர்மா ஓகே சோ இந்த அக்னிகோத்திரம்ன்றது வெரி சிம்பிள் கர்மா வெரி சிம்பிள் ஆனா ஒன்னே ஒன்று கஷ்டம் அதுக்கு ப்ரிப்பரேஷன் நிறைய செய்யறது ரொம்ப சிம்பிள் ஓகே அதனால அந்த அக்னிகோத்திர பண்ற ஆளுக்கு பேர் அக்னிஹோத்திரின் பேர் அக்னிஹோத்திரின் பேரு ஓகே நான் ஒரு தடவை இங்க காலம்பரை போயிருந்தேன் இந்த பொட்டி கடைக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒருத்தர் காலம்பரை அக்னிஹோத்திரியா இருக்கணும் பேர் பாடி எல்லா இடத்துலையும் நாமெல்லாம் போட்டு அக்னிஹோத்திரம் அது வேற அக்னிஹோத்திரம் அவனு திட்டிட்டு வந்த பாரு ஒண்ணு சட்டை போட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கோ இந்த கோலத்திலையும் அந்த கோலத்திலையும் பண்ணாது பாபா மாதிரி தோத்து போயிடுவேன் அக்னிகோத்ரி யார் அக்னியோ அந்த அக்னிஹோ அக்னிஹோத்திர யஜ்ஜம் பண்றவங்க அக்னிகோத்ரி சதுர்வேதத்தை பண்றவங்க சதுர்வேதி மூன்று வேதங்களை சொல்ற திரிவேதி ரெண்டு வேதங்கள் உள்ள த்வேதி ஓகே வாஜ்பாய் யாகம் பண்றவங்க அந்த பரம்பரையில் வந்தவங்க இல்ல குடும்பத்தில் இருக்க வாஜ்பேயிடுதான் தீட்சத்து இதெல்லாம் அதெல்லாம் உன்ன சாஸ்திரத்தை சொல்றது அப்போ அந்த காலத்தில் என்ன A to Z அப்படின்னா கர்மா எப்படி சொல்றது ஏ டு அக்னிகோத்திரம் டு அஸ்வமேத யாகம் ஓகே அக்னிஹோத்திரம் டு அஸ்வமேதயாகம் அப்ப பேசிக் பிரைமரி ஜாப் கர்மா அக்னிகோத்திரம் ஹையஸ்ட் யாகம் எது அஸ்வமேத யாகம் ஓகே அஸ்வமேத யாக ராஜாக்களா சத்ரி ராஜாக்கெல்லாம் பண்ணிருக்காங்க பெரிய பெரிய நிறைய செலவாகும் அது நிறைய பெரிய ஹிஸ்ட்ரி எல்லாம் வேணும் ஓகே பெரிய ஊரெல்லாம் கூட்டி அது பெருசா செய்யணும் அஸ்வமேதை அது ஹையஸ்ட் அது நூறு அஸ்வமேதை ஆகும் பண்ணா நீ இந்திரன் ஆகலாம் நித்திய கர்மா இதுக்கு பேர் நித்திய கர்மா டெய்லி செய்யக்கூடிய கர்மா சோ டெய்லி ரிச்சுவல்ஸ் என்ன செய்யணும் ஆகுதி பிரதிபோ பிரதிபாதையே பிரதிபாதையே என்னன்னா ஆகுதி பண்ணணும் அக்னில ஆகுதி பண்ணணும் அர்பணி அப்படி பண்றது ரொம்ப சிம்பிள் காலையில் ரெண்டு தேவதைகளுக்கு அக்னி வளர்த்து கோமத்தில் போட்டு முடிஞ்ச சூரியா இது பிராத்த கால அக்னிஹோத்திரம் சாயங்காலே பிராஜபத்தையே சுவாக பிராஜபத்தை பிரம்மா பிரம்மாஜி சதுர்முக பிரம்மாஜி ஓகே சூர்யா நம்ம சூரியன் ஓகே அப்படி அக்னா அக்னி ஓகே குறைஞ்ச பட்சம் என்ன பண்ணலாம் அந்த சூரியன் வரும்போது சூர்யா சுவாகா அப்படி சொல்லலாம் பிரஜாபதியே சுவாகா அப்படியாவது சொல்லலாம் குறைஞ்ச பட்சம் அக்னி ஓத்திரியா பண்ணலன்னா கூட வெறுப்பின சொல்லாம இந்த இது எல்லாத்தையும் விட்டாச்சு அப்போ எல்லா கர்மாவும் அக்னிகோத்திர கர்மா வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரைமரி கர்மா அநேகமா அக்னிகோத்யா இருக்கணும் வச்சுட்டா அவர் டெய்லி அக்னிகோத்ரியா பண்ணிருக்கணும் பண்ணிட்டு இருக்கணும் ஓகே நம்ம சீதாராமன் ஆணுக்கட்டி சீதாராமன் ரெகுலரா பண்ணுவார் அதனால அவரை முன்னாடி முன்னாடி வச்சு புரிஞ்சுதான் இந்த பையன் இருக்காங்க அங்க ரிஷிகூட அக்னிஹோத்தரி பண்ணதே இல்லமரிதா அதுக்கப்புறம் முதல்ல பேசிக் நாலேஜ் இருக்கணும் அந்த மாதிரி பிரைமரி ஜாப் அக்னிஹோத்திரம் இந்த அக்னிகோத்திரத்தை வந்து அவர் முதல்ல ரெண்டு காலையில ரெண்டு சாயந்திரம் ரெண்டு செஞ்சுட்டா போறோம் ஆனா நிறைய பேருக்கு டைமே இல்லை பாருங்க டைமே இல்லை ஒன்னும் பண்றது நான் ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு போனேன் ஒரு பெரியவர் இருந்தார் எங்க வந்தீங்க சாப்பிடுதான் வந்தாங்க கூப்பிட்டோம் சாப்பிடுறேன் இந்த சந்தியா வந்த நம்ம பண்ணாத வீட்டில் சாப்பிடக்கூடாது போயிட்டு வாங்க அப்படின்னா உள்ளூர் வளையும் போத அவர் தாத்தா நான் உடனே பிடிச்சிட்டேன் இவ்வளவு அசெப்டிவா சொல்றாருன்னா இவர் சொல்லி இவர் செஞ்சுட்டு இருப்பாரு நீங்க பண்ணிட்டு இருக்க அதனாலதான் வந்தேன் ஆ எப்படி கண்டுபிடிச்சு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு யாரும் அப்ரிஷியேட் பண்ணல அப்புறம் சொன்னார் அவர் சொன்னார் எனக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்க கேள்வி உள்ளர் இன்னும் வாசப்படி கொடுத்தாங்க அந்த மாதிரி திட்டிச்சு முதல்ல உள்ளரை விடுங்க அவரை அவரை உள்ள போனார் செவன்டி இருக்கும் நைன்டி நைன்டி ஃபைவ் ஏன்னா என்னை கூட்டிட்டு போனவருக்கு அறுபது வயசு புரிய இருக்கட்டும் எனக்கு தலை வலி என்னன்னு தெரியாது இது வரைக்கும் ஒரு வழியும் வந்தது கிடையாது அவர் பையன் இவங்க கால்ல இருந்து தலை வரைக்கும் எல்லா வழி ஏன் ஏன் சொல்லுங்க சந்தியாவந்தனை பண்றது இல்லை நான் சந்தியாவந்தன பண்ணிட்டு இருக்கேன் புரிய அவங்க அப்பா இந்த பையன் இந்த தாத்தாவோட புள்ள எனக்கு ஆபீஸ் போறது இது வரைக்கும் போயிட்டு இருக்க எல்லாத்தையும் காப்பாத்த இவர் வீட்டுல இருப்பாரு இவன் பண்ணலாம் அவங்க பையனை அவர் காட்டினார் சும்மா நிறுத்திக்கங்க எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு என்னால பண்ண முடியாது எப்படி புரிஞ்சுதான் புரிஞ்சுத பாத்தீங்கன்னு சொன்னார் அப்போ அவர் என்ன சொல்றாரு சந்தியாவந்தனம் பண்ணி அந்த பிராணாயாமம் பண்ணினா ஒழுங்கா இப்போ சந்தியாவந்தனம் பண்றவங்களுக்கு ஒரு ஒழுங்கு முறை இருக்கு இல்லாதவங்க என்ன செய்யணும் இங்க ஏற்கனவே யோகா முடிச்சீங்களே ஒரு பதிமூணு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ஒரு மாடர்ன் சந்தியாவந்தனம் சொல்ற பாருங்க ஒரு பதிமூணு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அஞ்சு நாடி சுத்தி பிரணாயாம் பண்ணணும் நூத்தி எட்டு நாமாவளி ஜபம் பண்ணணும் ஓகே இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சுவாமி கிட்ட போய் நின்னு பிரேயர் பண்ணலாம் இதுதான் சந்தியாவந்தனம் ரொம்ப பெருசா ஒண்ணு பாடி மைண்ட் பியூரிஃபை சிம்பிள் சஞ்சாவது இது கூட பண்ண முடியல ஒண்ணு செய்ய முடியாது ஓகே அதனால இங்க என்ன சொல்றாரு ஆகுதி பிரதிபாத ஏத் கண்டிஷன் வந்து அந்த அக்னியில சில பொருள்களை போடணும் ஓகே அது கண்டிஷன் உண்டு நிபந்தனை அந்த நான் நான் பலன் இது தோஷமோ, பலனோ, நீ என்ன பண்ண உட்கார்ந்து அக் ஜுவையில இந்த நம்ம போடுற பொரு அந்த ஹோம குண்டத்தில் நெருப்பை பார்த்து ஆஜ்யா என்ன அர்த்தம் வடக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் எடையில அந்த அந்த எடையில அந்த பொருடும் பண்றமோ அந்த பொருளை அந்த இடத்துல போடணும் அதை செய்யணும் அந்த இடத்துல சமித்தே சமீத்தே அப்படின்னா அந்த அக்னி இந்த அக்னி எப்படி இருக்கணும்னா சமீத்தோட இருக்கணும் ஈரமா இருக்கக்கூடாது இல்லாமே இருக்கக்கூடாது ஏதோ அர்ஜென்ட்டுக்கு போட்டு போட்டு போயிட்டே இருக்கூடாது நம்ம சஞ்சாவந்தனம் பண்ற மாதிரி வேகத்தில் பண்ணுவான் பண்ணிட்டேன் சாத்த போடு ஆபிஸ் போன என்னன்னா பண்ண எனக்கு தெரிஞ்சு நீ பண்ண திருச்சி தஞ்சாவூர் போனீங்கன்னா தெரியும் அதெல்லாம் அப்ப அவ்ய சமைத்தே நெருப்பை கிண்டல் தூண்டி விடணும் என்ன ஆகும் தீப சுடர் அப்படி வரணும் போக கூடாது மேல் நோக்கி வரணும் அப்படி வரணும் அது மேல் நோக்கி வந்து அந்த அந்த சுடர் இருக்கு இல்லையா அதுக்கு பேரு நாக்கு அது நாக்கு வரா மாதிரி தீபம் அக்னி தேவதா இது நம்ம போடுறது அக்னி தேவதை அக்னி தேவதர் ஓகே அந்த மாதிரி வரணும் அது மாத்திர அது வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு குரியர் சர்வீஸ் மாதிரி பெஸ்ட் கூரியர்ஸ் எப்படி கூரியர்ஸ் யாருக்கு கூரியர்ஸ் மேல இருக்கிற விண்ணவர்களுக்கும் நமக்கும் அக்னி தான் சாட்சி உங்க கல்யாணத்தில் என்ன வைப்பாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் போய் பண்ணிட்டு வந்திருக்கூடாது எப்படிப்படி அங்க ஒரு இது இருக்கிறது அக்னி அக்னி சாட்சி கவர்மெண்ட் சாட்சி இல்லை நான் உன்னை துரோகம் பண்ண அக்னி உன்னை எரிச்சிடும் நீ என்ன துரோகம் பண்ண அக்னி உண்ணாயிடுச்சு புரியுதுல அக்னி சாட்சி நமக்கு எல்லாமே அக்னி இம்பார்ட்டண்ட் புரியுது என்ன காரியம் அக்னி நமக்கு முன்னாடி வெச்சுந்து பண்றோம் ஏன்னா அக்னி பெஸ்ட் பியூரிபிகேஷன் அப்போ சோ இந்த அக்னியில் நம்ம போடுறோம் இல்லையா அக்னேய ஸ்வாகா சூரிய ஸ்வாகா சந்திரமசே ஸ்வாகா பிராஜபதியே ஸ்வாகா அப்ப இந்த அக்னி என்ன பண்ணுவாருன்னா இந்த அவருக்குற விஷயம் மேல்ோகத்துக்கும் கனெக்ஷன்க்னி தேவன் தான் நமக்கு ப்ராசஸ் ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி நமக்கு லோகத்துக்கும் நமக்கும் பிராணன் கனெக்ஷன் இருக்கோ நமக்கும் லோகத்துக்கும் அந்த லோகத்துக்கும் உள்ள மேல் லோகத்துக்கு உள்ள கனெக்ஷன் அக்னி பகவான் அதனால இந்த அக்னிக்கு எப்படி நம்ம செய்யணும் அடுத்த கண்டிஷன் சொல்றாரு அது மூணாவது மந்திரத்தில் சொல்றாரு எப்படி பரணும் அந்த மந்திரம் மூணாவது மந்திரம் பாருங்க எஸ் அக்னிஹோத்திரம் அதர்ச அபர்ணமாசம் அச்சாத்துரிய மாசம் அநாக்கிரயணம் அதிவர்ஜிதம் அகுதம் அவைஸ்வதேவம் அவிதினாஹுதம் அசப்தமாம்ஸ்தோகான் ஹினஸ்தி இங்க வந்து நெகட்டிவா சொல்றது உபநிஷத்து அதாவது இந்த அக்னிகோத்திரம் செய்யும்போது சைட்ல சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணினாதான் அக் கோத்திரம் பலன் கொடுக்க ஓகே அக்னி கோத்திரீங்க வீடு எப்ப கிரயமாக நிறைய பேப்பர் இருக்கும் கொடுப்பார் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வில்லங்கம் இல்லாம இருந்தா தான் கடைசியா இவரது ஓனர் கரெக்டா அப்போ அந்த பேப்பர்ஸ் மாதிரி அக்னி கோத்திரம் இவர் கம்ப்ளீட் பண்றது எப்பாக்குறதுன்னா இதெல்லாம் செய்யலாம் இப்ப உபரிஷன் இதெல்லாம் சரியா செய்யலாம் நமக்கு நம்மளை பத்தி ஐடியா இருக்க போல இருக்கு செய்யலா செய்யலாம் தப்ப தப்பா செஞ்சா அதனாலதான் நாங்க செய்யறதே விட்டுட்டோம் எதுக்கு வம்புதான் ரெண்டு விதத்துல விடலாம் அக்னிஹோத்திரத்தை எப்படி விடலாம் நீ மோட்ச சாஸ்திரத்து வந்து விட்டுடலாம் சன்னியாசி ஆயிட்டேன்னா விட்டுடலாம் கிரகஸ்தனார் கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும் ஓகே நானும் வேதாந்தத்துக்கு வந்துட்டேன் எனக்கு எதுக்கு அக்னி கோத்திரம் எனக்கு காமிய கர்மா தேவையில்லை நான் நிஷ்காமிய கர்மா வந்துட்டேன் அதனால கிளாஸுக்கு வந்திருக்கும் சொல்லல குறைஞ்ச பட்சம் எலிஜிபிள் ஓகே இங்க என்ன சொல்றது பிரைமரி ரிச்சுவல்ஸ் பண்ணா சாட்டலைட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி ஆகணும் அப்பதான் பலன் கிடைக்கும் ஓகே சரியா வரணும்னா ஏன்னா நமக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோ கம்பெனிக்கு நிறைய நிறைய தேவதைகளுக்கு ஜோல்டோல் நடக்கும் அப்ப நீ பாத்து வந்து ஒரு மொமெண்டோ கொடுக்குறோ லோக்கல்ல இருக்கான்னு வச்சுக்கோ லோக்கல்ல வந்திருக்கான் அவனுக்கு எல்லாருமே ஹெல்ப் போட்டிருப்பான் ஹெல்போர்டு பேட்ச் போன்ஸ் சொல்லும் ஒழுங்க செய்யணும் பிரைமரி அதர்சோ இதான் அதனுடைய பலன் கிடைக்கணும் கிடைக்கும் அப்போ இந்த அக்னிஹோத்திரத்தோட வேற என்னென்ன அந்த காலத்தில் இருந்தது என்ன தெரிஞ்சுமே தர்ஷயாக சிம்பிள் தர்ஷயாக இந்த அக்னி ஹோத்தரோட இதையும் செய்யணும் தர்ஷயாக என்ன அமாவாசைக்கு முன்னாடி நாள் செய்யணும் ஓகே பிரதமையில செய்யணும் அமாவாசை கழிச்சு பிரதமையில செய்ய வேண்டிய கர்மா எதுவும் அந்த அந்த யாகம் பண்றதுக்கு பேரு தர்சயாகம் பிரதமையில செய்யணும் ஓகே தர்சையாக அதுக்கு பேரு செகண்ட் வந்து பௌர்ணமாசம் பௌர்ணமாசம் என்ன பௌர்ணமி வந்த பிறகு பிரதமையில செய்யறதுக்கு பேரு அதுக்கு பேரு பிரதம அந்த அந்த ரிச்சுவல்ஸுக்கு பேரு பௌர்ணமாச கர்மா சாத்துர்மாசிய கர்மா மூணாவது சாத்துர்மாசிய கர்மனா இந்த சாது சன்னியாசி என்ன செய்வாங்க சாதுர் மாசிய விரதம் இருப்பாங்க வியாச பூர்ணிமால இருந்து அங்கிருந்து சாத்துர் மாசியம் எவ்வரி போர் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இந்த அனுஷ்டானம் யாகத்தை நாலு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு அந்த கோட்டா செய்யணும் வருஷத்துக்கு சாத்துர் மாசியம் மாச கர்மா அப்புறம் வந்து அக்ரேன்யம் கர்மா ஓகே வரும்போது ஒரு கர்மா அப்புறம் அதிதி பூஜா கர்மா இது தெரிஞ்சுக்கணும் இது எல்லாரும் செய்யலாம் அதிதி பூஜா கர்மா என்ன செய்யணும்னா டெய்லி நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அதுதான் எங்க வீட்டுல இருக்க அந்த தண்டே வீட்டுல இருக்க மெம்பருக்கு கிடையாது நம்ம வீட்டு மெம்பரை தவிர யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் எல்லாரும் வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி அத்தீதி இருக்கீங்களோ வாங்க ஒருத்தான் அவன் வந்து எல்லாரும் வீட்டிலையும் சாப்பிட்டுட்டான் இந்த ஒரு பர்டிகுலர் வீட்டுல இருக்க இந்த பத்தொன்பதாம் நம்பர் இருக்க அக்ரஹாரத்தில் அந்த வீட்டுல மொத்தம் சாப்பிட முடியல ஏன்னா அவ எப்ப கூப்பிடுறான் தெரியல கூப்பிடும் போது போடணும் அதித்திதான் இவன் என்ன பண்ணா இவன் வீட்டுல என்ன பண்ணுவாங்க பூஜை ஆனா ரிச்சுவல் ரிச்சுவல் விடக்கூடாது ரோட்ல யாரும் இல்லாத யாரா அதித்தி இருக்கலா இருக்கேளா இருக்கேளா மூணு தடவை இல்ல மாம்பா சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாப்பிடும் புது கல்யாணம் சாப்பிடுவ போனீங்கன்னா தின் இருக்கும் இருக்கும் தின்னிக்கு அடியில ஒளிஞ்சுண்டா இந்த அம்மா இந்த அம்மாவும் இந்த புருஷ தம்பதிகள் இருக்க வந்து கூட்ட அதிதி இருக்கேலா அதிதி இருக்கே செகண்ட் டைம் இருக்கே என்ன நம்ம போட்ட பிளான் இன்னைக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வந்து உக்காருங்கோ சொல்லிட்டு அப்படி உக்கார வச்சுட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்கு ஆத்துல வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுற வீட்டுல சாப்பிடக்கூடாது சொன்ன எதுக்கு எதுக்கு முகத்துல இப்படி வச்சுட்டு இருக்க ஐடியா சொல்ற பாரு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழற மாதிரி அழைட்டு தான் அவன் போயிடுவான் வெரி குட் ஐடியா குட் ஐடியா உடனே பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு டமா போட்டு அடிக்கிறான் ஐயோ அடிக்காதுங்க அடிக்காதுங்க நான் அப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி இல்ல ரெண்டு பேரும் வந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டோம் இலையப்பட்டே எப்படி நம்ம நாடகம் கிளாஸ் நான் வந்து நான் வந்து அழாம அழுதேனே அப்படின்னு இவன் சொன்ன ஒய்ஃப் இவன் சொன்ன ஹஸ்பண்ட நான் அடிக்காம அடிச்சேனே அப்படின்னு சொன்ன நான் போகாம போகணேனே விடா கண்டன் குடா குடாகண்டன் பேரு இது பேரு பிரேடா இதுதான் விடா கண்டன் குடாகண்டன் நீ அதித்தி நான் எம தர்மனே பயந்திருக்கான் நச்சிக்கேத்தனுக்கு போகும்போது அதித்தி பூஜா இருக்கணும் நம்ம வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கா சாப்பாடு பண்ணும் அட்லீஸ்ட் ஆசிரமத்துல இருக்காரு ஒருத்தர் அவருக்காவது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுப்போம் ஏதா செய்யலாம் அந்த மாதிரி எங்கயாவது அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ண நல்லது ஓகே அது ஒண்ணுதான் போரும்னு சொல்ல முடியும் எல்லாம் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் அகாமடேஷன் பண்ணிட்டாங்க இது வயிறு நடந்து போறோம் திருப்தி ஆயிடும் மனம் குளிர்ந்துடும் அன்னதானம் ரொம்ப முக்கியம் தானத்தில் சிறந்த தானம் அதித்தி பூஜா ரொம்ப ராமன் போகும்போது அதித்தி பூஜா நடந்தது கௌதம மகரிஷி பண்ணினார் அதித்தி பூஜை அதித்தி பூஜா பண்ணும் சோ அனுஷையா என்ன பண்ணினார் சீதாவுக்கு தான் போட்டு நகையெல்லாம் கைட்டு கொடுத்தா அதித்தி பூஜை ரெண்டு பேரும் வந்திருக்கான் காட்டுக்கு வந்திருக்கான் இல்ல லேடிஸ் சமாச்சாரம் கொடுத்தா ஒரு சந்தோஷமா இருக்கும் வேறு மணி அப்படி கையாட்டிட்டு போயிட்டு வாங்க சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒரு கர்மா வைஸ்வேதம் இந்த மாதிரி இருக்கிறது இந்த கர்மா இங்க உபரிஷது அதர்ஷம் அபௌர்ண மாசம் அச்சாதுர் மாசம் அனாகிரயணம் அதிதி திதி திதி குறிக்காம வருவன் அதிதி ஓகே அவனுக்கு செய்யாது இருக்கிறது அவைஸ்வேதம் வைஸ்வேதம் அவைஸ்வவேதம் அப்படிலாம் சொல்றது அப்போ இதெல்லாம் செய்யலன்னா நமக்கு பிரயோஜனமே அக்னி செஞ்சா கூட அக்னிஹோத்ரி செஞ்சா கூட பலன் கிடைக்காது ஓகே ஓகே இதுக்கு சரியான முறையிலையும் செய்யணும் இது ஒரு கண்டிஷன் அப்போ கரெக்டா அதை செய்யணும் செகண்ட் என்ன சொல்றது கருதினும் கை கூடும் கருதினும் கை கூடும் நீ உலகத்தையே உனக்கு அடையணும் விரும்பினா கூட உன் கையில கிடைக்கும் அப்படின்றார் வள்ளுவர் வள்ளுவர் சொல்றம் கருதினும் கை கூடும் பின்னாடி என்ன சொல்றாரு கண்டிஷன் என்ன சொல்றாரு காலம் கருதி இடத்தார் செய்யும் இந்த கர்மாவை எப்படி செய்யணும் காலம் கருதி இடம் அறிந்து செய்யணும் இடம் அறிந்து காலம் அறிந்து ஆக முடியும் அதனால ஆகுதம் காலம் பிராத்த கால சந்தியா பிராத்த கால சந்தியா எப்ப பண்ணணும் எப்ப பண்ணணும் கேட்கவே கூடாது பிராத்த கால சந்தியா எப்ப பண்ணணும் சொல்லுங்களா ஆதி பத்து மணிக்கு சொல்லிட்டமா வெங்கடேஷன் தெரியாது தெரிஞ்ச வீட்டிலேயே சில பேர் தப்பா ஆகூதம் பலன் கிடைக்காது சுப்பிரபாத பலன் கிடைக்காது சுப்பிரபாத சுப்பிரபாதும் ஆகூதம் அப்புறம் என்ன சொல்றாஹிதம் செய்யலா பலன் கிடைக்காது அக்னிகோத்திரத்துக்கு சூரிய பிரஜாபதி இருக்கிறது சாயங்காலத்துக்கு அக்னி பிரஜாபத்தியர்கள் சும்மா மாத்தி சொல்லிக்கிறேன் அக்னி என்ன பிரஜாபதி என்ன எல்லாம் ஒண்ணுதானே பலன் கிடைக்காது கரெக்டா சொல்லணும் ஞாபகம் வச்சு சொல்லணும் நமக்கு மாத்தி மாத்தி சொல்லி பழக்கம் இல்லையா அதனால பல தேவதைகள் இருக்கப்பா இதுல ஆர்டர் முக்கியம் சரியான விதத்துல போகணும் சரி அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் செய்யலன்னா ஒழுங்கா செய்யான் ஹீனஸ்தி உனக்கு சப்தலோகத்துக்கு போக வேண்டிய ஏழு மேல் லோகம் போக வேண்டிய லோக கிடைக்காது இல்லையா பூலோகம் புறலோகம் சொர்க்கலோகம் மகரலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் எந்த லோகத்துக்கு போக முடியாது அக்னிகோத்ரி பண்ணினாலும் அது ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு பிரயோஜனம் இல்லாம போயிடும் நீ கஷ்டப்பட்டு பிரயோஜனம் போயிடும் இது வந்து அக்னிஹோத்திரம் மாத்திரம் ஒரு மாடல் காட்டப்பட்டது இதே போல ஜோதிஷ்ட ஹோமம் இருக்கிறது புத்திர காமஸ்டி ஹோமம் இருக்கிறது பலவிதமான ஹோமம் இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா போயிடும் அப்ப கர்மா புரொடியூஸ் பாசிபிள் பாசிட்டிவ் பலன் கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் என்ன தெரியுது ஒழுங்காக செய்யறது கஷ்டமா இருக்கிறது எண்ணிக்கா விட்டுட்டு வந்து நித்தியமா இருக்கிறது அநித்தியம் பலன் விபரீதம் பலன் ஆயாசம் பலன் கரம் பலன் எதுவும் நமக்கு திருப்தி பண்றது இல்லை அது இன்னைக்கு டேட்ல இன்னைக்கு அவரை டிக்ளேர் பண்ணதுன்னு தெரியுது அதிருப்திகரம் ஓகே அது அப்புறம் ஒண்ணு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுல இருந்து வித்ராய் பண்ண முடியல பந்தகத்துவம் பண்றது அதனால எந்த விதத்துல சொன்னாலும் கர்மா நமக்கு தோஷம் இருக்கிறது அப்படி சொல்றது ஏதோ இருக்கட்டும் இந்த கர்மா எப்படி பண்ணணும் அப்படி நாலாவது மந்திரம் சொல்றாரு நாலாவது மந்திரத்தில் என்ன சொல்றாரு அந்த அந்த ஹோமம் இருக்க அந்த யாக குண்டத்துல எப்படி இருக்கணுமா காலி கராலி சமோஜவாச்ச சுலோகிதாயாச்ச ஸ்தூ தூம்பிரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி சேவி சப்தெக் விதி என்னன்னா இந்த சுடர் அந்த ஜுவாலை ஒழுங்கா இருக்கணும் இல்லைன்னா பலன் கிடைக்காது ஏன்னா அந்த அக்னி ஜுவாலை இருக்க ஏழு விதமான நாக்கு இருக்கிறது அக்னிக்கு அதனால சூரிய தேவனுக்கு ஏழு குதிரை போட்டிருக்கிறது நமக்கு ஒரு நாக்கு இருக்கிறது அக்னிக்கு ஏழு ஜுவலை நாக்கு இருக்கப்பா அந்த சரியான விதத்தில் ஆகுதி பண்ண முடியாது ஒரு பிரயோஜனம் படாது அதனால ஜிக்வாக ஜிக்வாக நாக்கு அக்னிக்கு எப்படிப்பட்ட நாக்கு இருக்கிறது சத்த ஜிக்வாக ஏழு விதமான நாக்கு இருக்கிறது வளர்ந்து நீட்டி மேல வரணும் அந்த முதல் நாக்கு பேரு கொடுத்திருக்காங்க பாருங்க காலின கருப்பு பத்ர காளி கிருஷ்ணன்லி நிறப்பா இருக்கு பேரு அந்த கருப்பு கலர்ல வர ஜுவாலைக்கு அந்த ஜுவாலைக்கு வரக்கூடியது காளி கராளி கராலி ரொம்ப உஷ்ணமா இருக்கும் அந்த எது ரொம்ப அதுலயே பகுதி எதிர்க்கிறதோ அதுக்கு பேரு கராலி மனோஜவான் சில இடத்துல வந்து அந்த நாக்கு மனோஜவான் அப்படி பேரு அப்புறம் என்னோகிதா அடர்த்தியான சேப்பு கலர்ல இருக்கும் ரெட் கலர் இருக்கும் இருக்கிறது அதுக்கு பேரு அந்த நாக்குலர் இருக்கிறது அக்னி ஜுவால வரும் தீபச்சூடர் அது பாக்கணும் இதெல்லாம் வரல எங்க வீட்டுல பத்த வச்சா ப்ளூ கலர்ல பிளேம் வரும் அதுவும் அடுப்ப வந்து தப்பு அந்த பர்னர்ல ஏதாவது வச்சுக்கோ அது வேணா இந்த வரும் ரெடா பண்றதுக்கு போன கோயில் பெரிய அதாவது கம்பி இருக்கு இல்லையா புஸ்வானம் எல்லாம் வருது இல்லையா வருது அது அது பளிச்சிருக்கு தேவி எட்டு இது சப்த தேவிஸ்வருமானும்ப என்ன பண்ணுவோம் கோமத்துல பூர்ணாவதி சொல்றோம் பூர்ணாவதி என்ன பண்ணுவா அப்ப ஒரு இது வரும் அப்பயும் சில பேர் நெய் விடாம சிக்கனமா பண்ற ஒரு பிரயோஜனம் இல்ல அஞ்சாயிரம் கொடுத்தது பிரயோஜனம் ஒரு ஒரு வரை வந்து பிரயோஜனம் பலன் கிடைக்கும் அப்போ நீங்க போய் பார்த்தா தான் அந்த விஷயம் புரிய வரும் என்ன பண்றது இந்த அஞ்சாவது மந்திரம் ஆறாவது மந்திரம் வரைக்கும் ஸ்துதி பண்றது இப்படிலாம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன்னா என்ன வரும் அப்படின்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் கண்டிஷன் செஞ்சுட்டீங்கன்னா சொர்க்க பலன் கிடைக்கும் சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் அங்க ஓல்ட் கிடையாது ஓகே டையெல்லாம் அடிக்க பேக் பெயின் வராது அப்புறம் போன் பில்லாம் கரெக்டா வரும் எல்லாம் டயத்துக்கு எல்லா பளிச்சு இருக்கும் ஒழுங்கா இருக்கும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒழுங்கா இருக்கும் அது மாத்திரம் உங்களை ரிசீவ் பண்ணும்போது வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு அன்போட அன்போட பாசத்தோட அங்க எல்லாரும் கூப்பிடறதுக்கு தயாரா இருக்க இன்னைக்கு அந்த கூப்பிடுற இடத்துக்கு போறது இல்லையா ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷா ஹரிஹி ஓரு நமஹீ வோ